சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் கந்தர் அனுபூதி குமரா குமரான்னு சொல்கிறோம் நேற்றிக்கு ஆரம்பித்தோம் ஒரு முன்னரை இன்னைக்கு அந்த முன்னரை தொடர்றது தியான ஸ்லோகம் சொல்லிட்டா ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒன்று வராது குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ ஓமேஸ்வர குரு சாட்சாத் பரபரங்கஸ்மை ஸ்ரீ குருவேணுமகா குரவே சிலோகாநேவோகிணம் டிஜேகே சவீதியம் ஸ்ரீரட்சிணாமூர் நம சுப்பிரிபுராணா ஆலயம் கருணாலையும் நமாத்பாலம் லோகங்கரம்மஸ்வராச்சாரியம் வந்தே குருபரம் பராமந்தி மதராபாஷிணம் சாந்தம் சுவூதலையரம் பக்தலதிரமானவிகிரம் ஜாநானந்தம் பிரபன்னோஸ் நர்மலானசி தபோனஸ்வமீ அவர்தான் சொல்றார் தபோனஸ்வமீ ஜனந்தம் நானஸம் அதில் இந்த ஒரு சந்தேகம் எள்ளளவும் கிடையாது அவர் தான் சொல்றார் பேருக்கு ஒரு செல் மாதிரி அடியான்னு அந்த ஒரு செல்லோட தான் சுக்ராம் பதரம் விஷம் சிவரணம் ஜும்பு ஜும்பு சன்னவரம் ஜாயேஸ்வரி விக்னோபசாந்தி சுமுக சேகரந்த கபிலோகஜகரணம்போதிகுட விகனராஜகுணாஜி ஜக்ஷோபாலசந்தோகஜானண்ட சூர்பகரணேரம்பபூர்வஜாம் ஜானசக்தலேன சுபிரமணியஜாரூட சரகான காத்தியகுமார்புக தார தீராணிசாத்தள்ளீக்கல சுந்தரபாலச்சகஞ்சபேத்திவான வந்தேமாபம் சுருகுரவந்தே ஜாரணவந்தே வண்ணகோஷம் மிருகரவந்தே பசூனம் பதிவந்தே சூரியஷாங்க வந்தே குந்த பிரி வந்தே பகஜனியதம் வந்தேவம் அம்பாஷாம்பே சந்திரமழிரபலாபூர்ணா பார்வீ காளிஹேமதித்திரணி காத்தயவே சாவித்திரமுனிசிராஜ்லீப்பதா சித்ரோபிய பரதேவரா போதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி புத்திர்பலம் யசோதிரன் நிர்பயத்தும் ரவுதாஜாட்யம் வாக்படுத்த அனுஷ்பரணாத்பயதம் மூர்த்தி நேற்றுக்கே சொல்லபோது ஆச்சார பற்றி சொன்னோம் சங்கரபகாத சங்கரபகவத்பாதளுக்கும் அருணுகிருநாதும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு உபன்யாசம் நடந்தது ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இந்த நிறைய சொல்லலாம் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஆச்சாரியருடைய இந்த சுப்பிரமணிய ஜங்கத்தில் மரணபயம் போகிறது யமபயம் போகிறது காமிக்கிறார் அவர்கள் நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மோட்சத்தை பற்றியும் உத்தமகதியை பற்றியும் இந்த மரணத்தை தவிர்ப்பது மரணத்தை மரணமில்லா பெருவாழ்வு அதுதான் ஆனந்த் அதான் அசாகுத்தியம் அதைத்தான் காமிக்கிறார் நம்ம அருணகிரிநாதர் அவருடைய அனுபூத்தியில் அனுபூத்தின்னு சொல்லப்பட்டது ஸ்கந்த அனுபூதி ஸ்கந்தங்கிறது இஸ் வராது கந்த அனுபூதி அது பின்னால் விளக்கம் வருது அப்படின்னா சுத்தமாக அவரோட கலந்தாச்சு யாரே நம்ம அருணகிரிநாதருடைய சைத்தன்யம் கலந்து கொடுத்தோம் அதுதான் அப்போ கலந்ததுன்னா என்ன ஒரு பிரம்ம பிரம்மத்தினுடைய நிகுணமான பிரம்மம் சகுணமாக ஸ்கந்தனா காமிக்கிறது அது சிவம் தான் இது வந்திருக்கு அது சிவத்தை பத்தி ஒன்று ஆரம்பிக்கிறோம் முதல்ல ஆச்சாரை பத்தி சொல்லுவோம்ப்ப ஆச்சாரிய வந்து அந்த இதை சொன்னோம் இல்லையா மரண பயத்தை காமிக்கிற காமிக்கிறார் கிருதாந்தஸ்ட்டு தூ தூத்து கோபா ஜக சிந்தி விந்தீர்மாம் தர்ஜயத்துமயூரம் சமாரூக்கியம் மாபைரதித்துவம் புற சக்தி பாணி மமாயாகி சீக்கிரம்னு அந்த காலத்தில் அந்த நேரத்தில் யா நான் வந்து பயந்துருப்பேன் பயந்து போயிருப்பேன் உக்ர உக்ரூபத்தோட யமனுடைய தூத்தர்கள்லாம் அடி அடி வெட்டு பொதுக்கு தொடணும் நீ வந்து சக்தி ஆயுதத்தோட வந்து மயில் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்குறோன்னு அதே மாதிரி சொல்கிறார் இங்கே கந்தர் அனுபூத்தில் ரெண்டு இடத்துல சூடார் காமிக்கிறார் பத்தாவது பாசுரத்தில் கார்மாமிசை அதுலையும் சாகாத ஏனி எனையும் சரணங்கள் அதுலையும் காண்பிக்கிறார் நம்ம இவர் நம்ம அருணகிரிநாதன் அதே மாதிரி ஆச்சாரர்களுடைய பஜகோவிந்தத்தில் கடைசிய ஸ்லோகம் ரொம்ப வசதியானது வசத்தின்னு வசதி அதுன்னா பஜகோவிந்தம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு சாஸ்திரமா வச்சுக்கலாம் ஒரு சோத்திரமா வச்சுக்கலாம் ஒரு சாதாரண மனுஷன் இருக்குது கிராமர்லாம் வேணண்டா அப்படின்னு இதை குரு ஜனநாபதி நிர்பர பக்தா சம்சாராஜ் முக்தா சேந்திரியமான சினிமா தக்ஷசி கதகஸ்தன் தேவம்னு சொல்லுவார் அதே மாதிரி சொல்றார் ஐம்பத்தி அஞ்சும் கூடியது அதுதான் வசத்தியம் சின்ன அது ஒன்றுதான் சொல்லிட்டு நித்தியம் அனுபூத்தி சொல்லாட்டா ஒன்று சொல்லிட்டு இருக்கான் உருவாய் வருவாய் உருவாய் வருவாய் உலகாய் இல்லைதாய் வருவாய் உலகாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதி ஆயிடுவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்போ இந்த அனுபூத்தி அடைவதற்கு அந்த குருவாக வருகிறான் ஞானஸ்கந்தன் அவன் தான் குருவும் பிரணவத்தை உபதேசம் இருக்கார் அப்பாவுக்கும் உபதேசம் இருக்கார் அகஸ்தியருக்கும் உபதேசம் டுக்கார் தேவதேவன் மகாதேவன் தேவர் கூட்டத்தில் மகாதேவன் ரிஷி கூட்டத்துல அகஸ்தியம் மனுஷன் நம்மளை மாதிரி நம்ம கூட்டத்துல அருணை அப்படி இருக்கிறதுல நம்ம வந்து இந்த இதை பார்த்தோம் சிவத்தை பரபிரம்மன் சொன்னோம் இல்லையா பரபிரம்மம் தான் இந்த சைவ சித்தாந்த ஒட்டியே இவருடைய விஷயங்கள் இருக்கும் நம்ம கந்தரன் கோதில அவர் திருப்புகழ் எல்லாத்தையும் பார்த்தேன்னா அவர் வந்து வேதாந்த விஷயங்களை கொடுத்து பொதுவான கருத்துக்கள்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர் வந்து எல்லையை தாண்டவில் ஏன்னா அவருக்கு பேசிக் அந்த இது இருக்குது சம்ஸ்காரம் முழுக்க இருக்குது யாருக்கே அதே மாதிரி கந்தரன் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மந்திரம் ஒரு பிரார்த்தனை ஒரு ஒரு பிரார்த்தனை அவர் பிரார்த்தனைண்டார் அந்த பிரார்த்தனை சித்திக்கும் அந்த அந்த செய்யல் சொன்னான் அந்த பாசுரம் சொன்னான் பதி பசு பாசம் இது வந்து கான்ஸ்டண்ட்டு நித்தியம் இருக்கக்கூடியது அநாதி இதுதான் காண்கிறார் திருமலை கூட சொல்லுவார் பதி பஷ் பசு பாசம் பதி இறைவன் பிரம்மன் சிவம் ஸ்கந்தன் பசு நானனிங்குளம் பாசம் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் கட்டி வச்சிருக்கக்கூடியது பல விஷயங்களால் கட்டி வச்சுருக்கணும் அப்போது இந்த பாசத்திலிருந்து பசு வந்து விடுபட்டு பதியை அடைய வேண்டும் அந்த பிராசஸ் தான் காண்பிக்கிறார் நம்ம கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதன் அருண அந்த பிராசஸ் தான் காமிக்கிறார் வர்க்கும்பாய் போற்றி பராய்த்துரிமை வரவேற்பை போற்றி சிராப்பள்ளிமை சிவனை போற்றி எங்கோ சுவாமியும் மாற்றுப்பதேசம் சொல்றது உண்டும் அப்படி இருக்கக்கூடியதும் அந்த சிவம்னா எல்லாவற்றிற்கும் மேலான வஸ்து அப்படின்னு சொன்னா பரம்பொருள் வஸ்துங்கிற வார்த்தை அப்படி வரும்போது பரம்பொருளா இருக்கும் அது நாம ரூப குணம் இல்லாத வஸ்து அதுக்குதான் சொல்றது பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்னியே ஆத்மா சவிஜ்னேயா சொல்றது பிரம்ம விஷ்ணு ருத்ரா மூணுகளுக்கும் அதீதமாக இருக்கக்கூடியது பகவந்தம் சிவம்னு சொல்கிறார் திருவாஜரத்தில் காமிக்கிறார் முந்தைய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் இவர் காம்கிறார் இப்படிப்பட்ட சிவத்தோட தொடர்பு கொண்டதுதான் சைவம் அருணாச்சலத்தில் அருணாச்சல மலையே சிவம் தான் அருணாச்சலமே தெய்வம் சிவமே சிவனுள் சைவம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம் சொல்கிறார்கள் இப்போ எல்லா இந்த சைவங்கிறது எல்லா சமயங்கள் அதாவது ரிலீஜன் வே ஆஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வேதாவது ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுங்கிறது அது அதுக்கு எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்குது எண்பத்தி லட்சம் ஜீவராசிகள் பிரம்ம சிருஷ்டியில் இருக்குது அதை வந்து அபுத்திபூர்வமான ஏதோ கேனாபி புண்ணிய விசேஷன் இதானியும் பிராமண ஜென்மரகான்னு சொல்கிறாப்பில் எப்படி ஏதோ நமக்கு மருத பிறவி கிடைச்சிருக்கும் நம்ம வந்து இந்த சம்சார சாகரத்தை ஜனன மரணங்கிற சாகரத்தை எப்படி தாண்டது கடலை வந்து கையால் நீன்னு தாண்ட முடியுமா ஆனால் அரிதருத மாநடராய் பெருத்தல் பெருத்தலருதுன்னு அவ யார் சொல்கிறார் இதெல்லாம் தெரியெல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இது நம்ம மனுஷனை ஜந்துன்னு சொல்கிறார் ஆச்சாரிய அப்படி இருக்கிற போதும் எப்படி இறைவனை அடைவது சரியை கிரியை யோகம் அது செய்து சிவஜானத்தை அடையிற மாதிரி சிவ சைவ சித்தாந்தத்தில் சைவ சமயத்தில் காண்பிக்கக்கூடியது இதில் பல வித்தியாசங்கள் விஷயங்கள் அதுக்கு நிறைய அதெல்லாம் பொதிக்க நமக்கு அவசியம் இல்லை நம்ம டாபிக் டேரக்டாக போக வேண்டியது தான் இந்த அனுபூதிக்கு போகணும் அப்போ புஷ்பங்களில் வந்து வசத்தியதே தாமரை ஜலத்தில் வசத்தி தீர்த்தங்களில் கங்கா மணிகளில் வசதி ருத்ராக்ஷம் ருத்ராக்ஷத்தை பற்றி அவ்வளோ ஒரு மையமும் தேவி பாவத்தில் இருக்கு எல்லாருக்கும் சிவ ஸ்காந்தத்துலேயே இருக்கு ஸ்திரீகளில் வசத்தியும் பார்வதி அம்மையார் குமாரர்கள் வசத்தி குமார சுவாமி நம்ம தலைவர் அவர் தான் அப்போ குமார இதுக்கு அர்த்தம் வந்து ஆறு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள் அப்படியும் இந்த சைவ சமத்தை ஒட்டின் சைவ சித்தாந்த ஒட்டி கந்தரண்டு பத்திரி அவர் இருக்கும் சிவபரம்பருடைய ஆதி அவருடைய ரூபம் என்னன்னா ஆர்முகமாக கொண்டது அதுதான் அனாதி கஷேமத்தை கொடுக்கூடியது அந்த இது ஈசானம் தத்புருஷம் அகோரம் ஆமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு அது கீழே அகோரங்கிற இது அதோமுகங்கிற நம்ம முருகன் தெருவட்சங்கத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா இவ்வளவு வருஷங்களாக அவர் வந்து திருப்புகழ் விழா ஸ்கந்த சக்தி விழா கொண்டார்கள் ஸ்கந்த சக்தி விழாவில் ஒரு அங்கம் திருப்புகழ் பாடுது இன்னொரு அங்கம் அப்படின்னு நம்ம வந்து ஓரமா ஒட்டிண்டே நம்ம ஸ்கந்த புராணத்தை படிச்சிட வேண்டியது பாரண வேண்டி அதுல இந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனி சகசனாம் அர்ச்சனை நடக்கிறது எல்லாம் அந்த அரளி ஒரே சிகப்போடு அப்படி இருக்கும் பகவானுக்கு ஏற்றது சுப்பிரமணிய சுவாமி ஏற்றதும் அப்படியும் சிவனே ஸ்கந்தன் ஸ்கந்தனே சிவன் அதுல வந்து சந்தேகம் காந்தத்திலையும் சரி ராமாயிடத்துல பாலகண்டத்தில் சொல்றாரு அப்படியும் அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் இவர் தான் ஆன்முகன் உண்மையான ஆன்முகன் யாருன்னா சுப்பிரமணிய சுவாமி தான் ஸ்கந்தன் தான் ஞானஸ்கந்தன் வந்து அந்த நேத்திர அக்னி ஞானாகனிலேருந்து துறந்தவர் அதனால் அக்னி போகுன்னு ஒரு பேரவர் உண்டும் அப்படிப்பட்டவர் வந்து அவரை அடியார் அந்த சுப்பிரமணிய சுவாமி இதே சிவம் சிவமே சுப்பிரமணியம் அப்படி சிவ அவருடைய அடியார்கள் வந்து பல பேர் இருக்கார் திரு சொல்லணும்னா நக்கீரர் சிக்கண்டி ஔவையார் வசிஷ்டர் காசியபர் இப்படி எல்லாம் இருக்கார் இதில் சூப்பரான இதில் ஸ்காந்தத்துலையும் சொல்லப்படுங்க ஐந்து முகத்தோடு ஆறு அதோமுகம் தந்து திருமுகங்கள் ஆறாகின்னு இப்படி இருக்கு கலிவன்பாலன் அப்படி அந்த பஞ்சமுகங்களோடு சேர்ந்து அதோமுகம் சேர்ந்து ஆறு முகமாகி அந்த சிவம் ஸ்கந்தனாகி தனிப்பெறும் கருணை பண்றது அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியினுடைய அந்த உன் இதன் முழு முதற்ன்மை அதாவது முழு முதற் கடவுள்னு சொல்றது இதுல சைவ சித்தாந்தத்துல ரொம்ப சக்தியான ஒரு வார்த்தை தொடர் அதை வந்து நன்றாக தெரிந்து கொண்டவர் நம்ம அருணகிரி செம்மல் அந்த அருணயம்பதி அருணாச்சலத்துல தோண்டினவர் ஒரு அறுநூறு வருஷம்னால வந்தவர் பிரபுட தேவன்கிற அங்க ராஜாவன் தான் அந்த நேரத்துல வந்தவர் சிவஜான பானுவாக அப்படி இருந்தார் சைவ சமைக்குறையவர்கள் நமக்கு தெரிந்த ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாதர் அடுத்த அஞ்சாவதாக வர சொல்லலாம் நம்ம அருணகிருநாதர் அருணகிருநாதர் அனுகிரகம் பண்ணி கொடுத்த கிரந்தங்கள்லாம் திருப்புகழ் திருவகுப்பு கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் வேல் வேல் வருத்தமையில் வருத்தம் பிடிப்படலாம் ஸ்கந்த அனுபூதி இந்த ஸ்கந்தன் அனுபூதி தான் வசத்தியான மந்திர சாஸ்திரமாக இருக்கு கந்தர் அனுவோதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ இப்படியும் தாய்மானவர் தாய்மான மாத்ருபுதேஸ்வரர் கோவிலில் இருந்த அவர் பேரே தாங்கின ஒரு யோகீஸ்வரர் ஒரு முந்நூறு வருஷம் முன்னால் இருந்தவர் அவருடைய பாடல்கள் ரொம்ப சக்தியான விஷயம் அவர் சொல்லக்கூடிய அப்படியும் வெறும் இலக்கியம் அவர் சின்ன வயசில் படிச்சிருக்காரு இலக்கிய அறிவோடு பண்ண விஷயங்களாக சொல்ல முடியாது எது இது வந்து அனுபூதியை அடைவதற்காக அனுபூதியை பாடினது அனுபூதியை அடைந்து அனுபூதியை பாடினது அனுபூதி அடையும் போது அனுபூதியை பாடினது அப்படி சொல்லலாம் அவர்கிட்ட அருணிக்க சுப்பிரமணிய சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இப்பே அடியன் வந்து உன்னுடைய அப்படி பாத கமலங்களில் மந்திர மலர் மாலை சாற்ற வேண்டும் அனுகிரம் பண்ணும் என்னுடைய மனசே வந்து தாமரனுடைய அந்த மாலை மாலைன்னா அது ஒரு கொஞ்சம் இல்லையா அது மாதிரி இருக்கட்டும் அன்பான ஒரு நூலால் அது தொடுக்கணும் நாவால் அது அழகாக கட்டணும் அதில் ஞானங்கிற நல்ல வாசனை கவழணும் அந்த மலர் மாலை பிரகாசமாக இருக்கணும் எந்த ஒரு தோஷம் குற்றம் இல்லாத ஞானங்கிற வண்டு அதில் வந்து ரீங்காரம் பண்ணணும் ஷட்பதின்னு சொல்லுவாங்க மாதிரி வாழணும் ஆறு ஆதாரங்களில் இந்த அக்காரா ஷக்காராந்தம் அப்படி இருக்கக்கூடிய மாத்திருக்கா அதெல்லாம் விஸ்வ வித்தியாலயத்தில் துணிக்கணும் மந்திரங்கள் இருக்குங்க ஐம்பத்தோரு ம எழுத்துக்கள் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் மாத்திருக்கா ஞாசம்லாம் இங்கே மாத்திருக்கா வரதேஞ்சு இந்த திருப்புகழில் முடிகிற போதும் அதாவது அந்த திருப்புகழ் பஜனை முடிஞ்சு கொடுத்தோம் அப்போ வந்து அதுக்குண்டான புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் கல்பூராக அதுக்கப்புறம் பிரார்த்தனை இப்படியெல்லாம் வரும் இல்லையா அதில் மாத்திருக்கா புஷ்பமாலை கோல பிரவாள பாரத்தில் அணி வேணும்னு திருப்புகழில் அதேதான் அப்படி அந்த பாரிஜாத பாரிஜாத புஷ்பம் மாயம் அங்கே உன்னுடைய பாலத்தில் நான் வந்து செய்து சமர்ப்பிக்கணும்னு சொல்வார் அது பிரகாரம் காண்பிக்கிறார் மூராதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ய அதுக்கு மேல சகஸ்டாரம் வந்து இப்படி ஐம்பத்தி எழுத்துல அப்படி வந்து சமர்ப்பணம் பண்ணார் அப்படிப்பட்ட ஞான சக்தி தரனுக்கு ஞான சக்தி தரனுக்கு அப்படி ஸ்கந்தன்கிற வார்த்தைக்கு மூணு விதமா அர்த்தம் சொல்லுங்கள் கந்தன் அது இஸ் வராது தமிழில் ஆனால் கந்தன் சொல்றாரு அதுல விரோதிகள் பகைவர்களுடைய பராக்கிரமம் ஆற்றலை வந்து வற்ற செய்கிறவன் ஸ்கந்தயதி சத்ருனு சோழ தீதி ஆறு திருமேனிகளும் ஒன்னாக சேர்ந்தவன் அதனால அந்தமில்லாதோர் மூவிரு ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றவன் கௌரி தன்குமாரன் கௌரி தன்குமாரன் காமிக்கிறார் அந்த கச்சி கந்துன்னு கந்துங்கிறது ஒரு அவ ஆலம்பனம் ஆலம்பனம் பிடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு இதில் கா இதில் நதியில் விழுந்தாச்சு நீச்சல் தெரியாது பிடிச்சுக்கணும் ஏதாவது ஒரு பற்றுக்கோடும் அவலம் லம்பன் அவலம்பனம் அப்படியும் யானை பெரிய யானை அதை கட்டி கட்ட வேண்டியது அப்படி யானையை வந்து எப்படி கட்டி போகிறோம் அது மாதிரி அந்த அவலம்பனம் அப்போ ஆத்மாக்களுக்கு தீவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பற்று கோடாக இருக்கக்கூடிய பிடிப்பு பிடிப்பாக இருக்கணும் அணுனா தொடர்ச்சியாக வருது பூத்தின ஆதல் அப்படி ஆகிறது மாறது அப்போ இந்த ஜீவன் இங்கே சிவபுராணத்தில் சொல்ல தண்ட ஜீவோதம் நீங்க சிவபோதமாக வேண்டும் ஜீவபோதமாகி சிவபோதமாக தான் அதுக்கு உண்டான முடிவான நமக்கு லட்சியமே அப்படி இந்த ஆத்மா அந்த இறைவனோட ஸ்கந்தனோட ஒன்றா அனுபவம் அப்போ கந்தனான ஸ்கந்தனோட அந்த ஸ்கந்தன் ஞானஸ்கந்தன் அந்த ஞானஸ்கந்தனோட இந்த சுவாமி ஞானஸ்கந்தனோட சேர்ந்து உடனே அது கலந்து விடுவது அது அனுபவிக்கணும் அப்படின்னா அவருடைய சுரூப ஜானம் இந்த ஜீவனுக்கும் வந்து இந்த சுரூபம் கரைஞ்சு போடும் ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்கிற மாதிரி ஒரு அடியன் வந்து ஒரு சக்கரபம்மே வச்சுக்கணும் சக்கரபொம்மை ஒன்றையும் சமுத்திரத்தில் பே பெங்காலினுடைய ஆழத்தை செக் பண்ணணுங்கிறதுக்காக போய் போனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படி உள்ளே போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சு போடும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஜீவத்தொன் ஜீவத்தன்மத்தையை விட்டுட்டும் இந்த ஆத்மா அதை விட்டுட்டும் அது கலந்து குடிக்கிறது அந்த அனுபூதி காண்பிக்கிறேன் அது தான் இந்த ப்ராசஸ் காமிக்கிறார் அதாவது அனுபூத்தி அடைவதற்கு முன்னாலும் அனுபூதி அடையும் போதும் அனுபதி அடைந்த பின்னும் அப்படி காமிக்கிறார் அடைந்த பின்னும் இருக்கிறதா சாயிச்சு முக்தி கந்த சாகித்யம் அந்தே லப லபன் நரசன் காமிச்சார் ஆச்சாரியால் இதுதான் அப்போது இங்கே இதே காமிக்கிறார் இந்த கந்த அனுபூத்தியிலே காமிக்கிறார் ஆசா நிகழன் துகளா எனப்பின் பேசா அனுபூதி பிறந்தவர்கள் அதுதான் அப்போ எல்லா அந்தக்கிரியைகள் எல்லாமே ஸ்தப்தமாக எடுத்து அதாவது மனசு புத்தி சித்தம் காம்ப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம் எல்லாம் நின்று எடுத்து அபிமானம் போயாச்சு அபிமானம் போனப்புறம் அந்த மாயை இருக்கும் அந்த மாயை அவர் தான் கட் பண்ணுவான் அதுதான் இந்த அனு அந்த ப்ராசஸில் காப்பாக்கலாம் இந்த ஸ்கந்தன் அவர் தான் பரம்பரில் கட் பண்ணுவோம் அப்போ சொல் ஞானம் வந்து இந்த வேதாந்த விஷயத்தில் காமிக்கக்கூடிய அந்த மகா வாக்கியம் மாதிரி இங்கேயும் உண்டு கொஞ்சம் அதாவது ஒரு நுண்ணியமான ஒரு வித்தியாசம் இருக்கும் சைவ சித்தாந்த விஷயத்துக்கும் இந்த மற்ற வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அத்வைத சித்தாந்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் அது வந்து ரொம்ப டெக்னிக்கல் வித்தியா வித்தியாசம் அதை வந்து பொதுவான சாதகர்களுக்கு அது அவசியமே இல்லை தேவையே இல்லை அது அது வந்து இன்னும் அது வித்வான்கள் பண்டிதர்களுடைய விஷயம் அதை பேசி பிரயோஜனமும் இல்லை பதி ஜானம் அது பரமாத்ம ஜானம் ஸ்கந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிது பசு ஜானம் என்னை பற்றி உங்களை ஜீவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிது பாச ஜானம் எப்படி நம்ம இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புங்கிற அந்த சக்கரத்தில் மாட்டின் எந்த விதத்தில் நம்ம மாட்டின் இருக்கோங்கிறது இருக்கு அதாவது வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்மிருதி புராணம் இப்படி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மாயா காரியம் இது இப்படியெல்லாம் ஒன்று இருக்கு அடுத்தது மந்திரம் பதம் வர்ணம் தத்துவம் புவனம் கலை இப்படியெல்லாம் இருக்கு இது சைவ சித்தாந்தத்துக்கு உண்டான ஜார்கன் இந்த இதெல்லாம் பாச ஜியானம் பாசபந்தமாகிய பிறவியை கொடுக்குறதுன்னு ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பசு ஜியானத்தை காமிக்கிறாப்பு இருக்கு இது வேதாந்த சிரவணம் செய்து மனநிதித்தியாசனம் மூலமாக குரு கிருப்பையால் அந்த பதிஞானத்தை அடைந்து இந்த பசு ஜியானமும் போய் பாச ஜியானமும் போய் பதிஞானத்தை அடைவது தான் காண்பிப்பார்கள் அதெல்லாம் காமிக்கிறார் பாச ஜனானத்தையும் பசு ஜானத்தையும் நீச்சி பதியான அந்த ஸ்கந்தனை அவனருளால் உணர்ந்து இவர் மாணிக்கவாஜக சொல்லுவார் அவனருளால் அவனை உணர்ந்து அதுதான் பதிஞானம் எப்படி மாணிக்க வாஜகருக்கு சிவபெருமானே ஒரு பிராமணனா வந்து அனுகிரகம் பண்ணார் பாலதீக்ஷை கொடுத்து பிடிச்சார் கால கால நமஸ்காரம் பண்ணார் முடிஞ்சு போச்சு ஏக்க கஷணத்துல முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி அப்பவே அவர் வந்து அந்த ஜான சித்தாச்சு சித்தியமாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த அனுபூத்தியே அவர் சுற்றி இருந்தார் மாணிக்கவாச்சார் அப்படி இவரும் காமிக்கிறார் திருப்புக்குழ திருப்புழம் மந்திரசாஸ்திரம் தான் ஜீவனோ ஒடுக்கம் பூத்த ஒடுக்க தேர உதிக்கும் பரஜானம் அப்போ அந்த அருணகிரிநாதருக்கு பரஜானம் அந்த ஞான ஸ்கந்தனால ஏற்பட்டது அந்த தொடர் தான் கந்தர் அனுபூதி அந்த ஸ்கந்தர் அனுபூத்தியும் பழைய காலத்தில் சின்ன வயசில் நீங்கள் படித்த இதற்கு இல்லையா இலக்கணம் கிராமர் கிராமர் போகணும் கிராமர் இல்லாமல் நடக்காது கிராமரை வச்சுட்டா கொஞ்சம் நன்றாக புரிஞ்சு கொள்ள முடியும் நாளைக்கு பார்ப்போம் ஸ்கந்தார்பணும்